அத்தியாயம் நூறு அல்ல ஆதியா வேகமாக அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் மூச்சிறைத்து வேகமாக ஓடுபவற்றின் மீதும் தீபொரியை பறக்க செய்பவற்றின் மீதும் அதிகாலையில் தாக்குதல் நடத்துபவை மீதும் அதனால் புழுதியை பரப்பி வருபவை மீதும் படைகளுக்கு மத்தியில் ஊடுருவி செல்பவை மீதும் சத்தியமாக மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி இருக்கிறான் அவனே இதற்கு சாட்சியாக இருக்கிறான் அவன் செல்வத்தை கடுமையாக நேசிக்கிறான் மண்ணறைகளில் உள்ளவை வெளிப்படுத்தப்படும் உள்ளங்களில் உள்ளவை திரட்டப்படும் போது இறைவன் அவர்களை பற்றி அந்நாளில் நன்கறிந்தவன் என்பதை அவன் அறிந்து கொள்ள